வணக்கம் நெற்றினியின் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது செய்தி சேவை டிசம்பர் 31 ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு மார்கிழி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில்குமார் தமிழக செய்திகள் சென்னை நகரின் குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் அடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக அங்கிருந்து விடுதலையான தமிழக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புத்தாண்டு தினத்தன்று பழவேற்காடு ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளுர் மாவட்ட காவல்துறை அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில் மலேசியா நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட மூன்று கோடி மதிப்புள்ள தங்கம் கைப்பற்றப்பட்டது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகின்றன இந்திய செய்திகள் மத்திய அரசின் மலிவு விலை வீடு அமைப்பு திட்டத்தின் கீழ் ஐந்து புதிய வீடுகள் கட்டப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது ஹைதராபாத் நகரை பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக உருவாக்க அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது புதுச்சேரி மாநில ஆளுநர் கிரண்பேடி எதிர்க்கட்சித் தலைவர் போல செயல்படுவதாக அம்மாநில முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பெளுருவில்ண்டு தினத்தன்று அரசு மருத்துவமனையில் பிறக்கும் முதலாவது பெண் குழந்தைக்கு அக்குழந்தையின் கல்விச் செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் என பெங்களூரு நகர மேயர் அறிவித்துள்ளார் ஹரியானா மாநிலத்தில் ஆதார் அட்டை இல்லாத காரணத்தால் முன்னாள் ராணுவ வீரரின் மனைவிக்கு சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனை ஒன்று மறுத்துள்ளது இதன் காரணமாக அவர் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மும்பையில் பெரிய அளவில் தீ ஏற்பட்டதை அடுத்து அந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் ஈரான் நாட்டில் மக்கள் நடத்தி போராட்டத்திற்கு அந்நாட்டு அரசு மதிப்பளிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் தாய்லாந்து நாட்டில் நிதி மோசடியில் ஈடுபட்ட நபருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று பதிமூன்றாயிரத்தி வருட சிறை தண்டனை விதித்துள்ளது அமெரிக்காவின் விர்ஜினியா மாகாணத்தில் தமிழர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாட அம்மாகாண அரசு அனுமதி அளித்துள்ளது ரஷ்யாவில் ஆயுதங்களுடன் வரும் பயங்கரவாதிகளை கண்டவுடன் சுடுமாறு அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு அதிபர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார் வணிகச் செய்திகள் இந்தியாவில் பத்து புள்ளி ஆறு எட்டு லட்சம் பட்டியலிடப்படாத தனியார் நிறுவனங்கள் உள்ளதாக அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்துக்கு ஜிஎஸ்டி இழப்பீடாக 3.271 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 200 ரூபாய் உயர்ந்து காணப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள காமன்வெல்த் மல்யுத்த போட்டிகளில் விளையாட சாக்சி மாலிக் தகுதி பெற்றுள்ளார் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளிடையே மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற நான்காவது ஆஷிஸ் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது இந்தூரில் நடைபெற்று வரும் ரஞ்சிகோப்பை இறுதிப் போட்டியில் டெல்லி அணி தனது முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் விதர்பா அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ஆறு ரன்கள் எடுத்துள்ளது சர்ச்சைக்கு இருக்கும் பத்மாவதி திரைப்படத்தை படத்தின் தலைப்பை மாற்றுதல் உள்ளிட்ட சில நிபந்தனைகளுடன் வெளியிட சென்சார் போர்டு அனுமதி வழங்கியுள்ளது பெண்களிடையே சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு கழிப்பறையை தன் கரங்களால் கட்டி நடிகை த்ரிஷா மக்களின் பாராட்டை பெற்றுள்ளார் இசையமைப்பாளர் டி இமான் நூறு படங்களுக்கு இசையமைத்து முடித்துள்ளார் டிக் டிக் அவர் இசையமைத்து நூறாவது படமாகும் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் நாளும் ஒரு விதை போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்